வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கத்தியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் மகா காலர் வருபடலம் பையராமழியானும் பரம்பொருள் முதலும் நல்கும் ஐயனே ஓலம் விண்ணோர்க்கு ஆதியம் செண்டார் கையனே ஓலம் எங்கள் கடவுளே ஓலம் மெய்யர் மெய்யனே ஓலம் தொல் சீர் வீரனே ஓலம் வோலம் ஆரண சுருதிசார் அடல் உருத்திரனென்று ஏத்தும் காரணக் கடவுள் ஓலம் கடல் நிறத்து எந்தாய் ஓலம் பூரணைக்கு இறைவா ஓலம் புட்களை கணவா ஓலம் வாரணத்தீரை மேல் கொண்டு வரும் பிரான் ஓலம் என்றாள் ஒய்யன சசி இவ்வாற்றால் ஓல் இடாது கேட்டு எங்கள் ஐயனை குறித்து கூவி அறற்றுவாள் போலும் என்ன மையனைத் தடுத்து சிந்து மறுத்து என வந்தான் என்ப வெய்யரில் பெரிதும் வெய்யோன் வீரமாக காளன் என்போன் சாத்தனது அருளின் நிற்கும் தானையம் தலைவன் வானோர் வேத்து எல்லாம் வியத்தகு வீரனுந்தி கூத்தவன் முதலோர் யாரும் புகழ வெவ்விடத்தை உண்டு காத்தவன் நாமம் பெற்றோன் காலர்க்கும் காலன் போல்வான் இரு பிறை ஞெலிந்தன் இளங்களில் எயிற்றன் யாலம் வறுமுகில் தடிந்தாலென் அவாள் கொடு விதிக்கும் கையன் உருமிக்குரல் போல் ஆர்க்கும் ஓதையன் உறப்புஞ் சொல்லன் கரவிழைத் தெங்கன் போதி நில்லெனக் கழறி வந்தான் கொம் என வந்த வீரன் கூவிய சசியை நோக்கி அம்மனை அழுங்கல் வாழி அசமுகிய என்னும் வெய்யாட்கிம்மியின் துணையும் அஞ்சேல் ஈண்டுனைத் தீண்டுகின்ற கைமுறை தடிந்து வல்லே விடுவிப்பன் காண்டி வீரனது உரையைக் கேளா மெல்லியலங்கின் நல்லாள் பேரிடர் சிறிது நீத்து பெயல் ஒரு துவலை தூங்குமாறு என் செலவு கண்டவளவயல் பைம்கூள் போல ஆறுயிர் பெற்றாள் மற்றை அசம்முகியவனைக் கண்டாள் ஓவரும் புவனம் யாவும் ஒருங்குமுத்தொழிலுமாற்றும் மூவரும் துறக்கம் வைகும் முதல்வனும் திசை காப்பாளர் யாவரும் என் முன்னில்லார் ஈண்டனை இகழ்ந்து சீரித் தேவர்தம் குழுவினுள்ளான் ஒருவனோ செல்வன் என்றாள் பெரித்திடு கண்ணில் நோக்கி வெவ்விதழ் அதுக்கி வல்லே கரித்தனள் எயிற்றின் மாலை கரகர கலிப்ப ஆர்த்தது முறித்திவன் தன்னை உண்டு முரண்வலி தொலைப்பனென்னா குறித்த சமுகத்தின் இற்ப குறுகினன் திரள் சேர்வீரன் தட்டரு நோன்மை பூண்ட சசிதனை சசிதனைத் தமிகளென்றே பட்டிமை நெறியால் பற்றிப் படருதீவளை என்னே விட்டனை போதி செய்தவியன் பிழை பொறுப்பன் நின்னை அட்டிடுகின்றதில்லை அஞ்சலை அறிவை என்றான் கேட்டலும் உருத்திவ்வார்த்தை கிளத்தினை நின்னை யாரே ஈட்டுடன் இவளைப் போற்றென்றி பணி தந்துள்ளார் வேட்டனன் கேட்ப விளம்புதி என்றாள் முந்தூள் மாட்டுரு கனலி என்ன தன் முடிப்பான் வந்தாள் தாரணி முதல மூன்றும் தலையளி புரிந்து காப்பான் காரணி செறிந்துற்றன்ன கரியவன் கடவுள் வாரணமுடைய ஐயன் மற்றது பணித்தான் என் பேர் வீரரில் வீரனான வீரமாக காளனென்றான் என்றலும் மனைய வாய்மை இந்திரன் தனக்கும் ஈசன் பொன்றிரெண்மார்பன் நல்கும் புதர்வர்க்கும் புதுமை தாகி நின்றது வாகத்தேவர் வருந்தும் ஊழால் சென்றவன் மகவான் ஏவலாள் என சிந்தை இதனை உன்னி பொள்ள நச்சின கொள்ள இந்திரன் பொழுவன் கொல்லாம் என இடைத்தடுக்கு நீரான் சிந்துவன் இவனை என்னா செங்கையில் சூலம் தன்னை உந்தினல் அது போய் வீரன் உறநெதிர்குறுகிற்றன்றே குறுகி முன் வருதலோடும் குருவுச் சுடரங்கி மூன்றும் முறையினோரிடையுற்றம் முத்தலைப்படையைக் காணூவு அரைகழல் வீரன் தொன்னாள் அங்கியை அட்டதே போல் எரி கதிர்வாழால் மைந்தன் எரு துணிப்படுத்தினானே படுத்தலும் மணிகள் நீலப் பையரா கடித்திடும் எயிற்றுப் பேழ்வாய்க் கருங்கணம் அழல் கான்றென்ன விடுத்திடு கொன்மூவின் பால் எழுந்த மின்னென்னான் நாள் விடுத்திடு சூலவை வேல் வெவ்வழல் பொழிந்ததன்றே காலத்தின் உலகம் உண்ணக் கடலுருவடவைதானே ஆலத்தை மீது பூசி அச முகிகரத்திற்கொள்ள சூலத்தின் அமைந்ததம்மா சோதனை கொடுப்பனென்னா சீலத்தின் மிக்கோன் கூர்வாள் செந்தழல் பொழிவித்தன்றே சூழினார் தெரியும் வீரன் சுடற்குள் முத்தலை வேல் தன்னை வாழினால் தடிதலோடும் மறிமுகத்தனங்கு சீறி கேளினால் தனது பாங்கில் கிடைத்ததுன்முகிலைச் சூலங் கோழினார் கடிது வாங்கிக் கூற்றனும் உட்கார்த்தாள் வசி கெழு சூலம் பற்றி மருத்துவன் துணைவியான சசிதனை இகுளையாகும் தையல் தன் கரத்தில் சேர்த்தி நிசியன்மால் பாந்தளோடு நெடுங்கதிர் மேற்புக்கென்ன விசையோடு கொடியல் சென்றாள் வீரமாக காளன் தன்மேல் ஒற்றை முத்தலை வேல் தன்னை ஒப்பிலான் மரும குற்றிய முன்னி நீட்டிக் குறுகினள் அமர் செய்ற்றையுடர் கூர்வாள்காவலன் எறிதலோடும் இற்றது சூலம் கண்ட அசமுகி இடைந்து போனாள் இடைந்தனேகி ஆண்டோர் இருங்கிரி பறித்து தின்னே முடிந்தனை போலுமென்னா மொயம்புடன் அவன் மேல் ஓச்ச தடிந்தனன் தடிதலோடும் தாரைவாட்படையும் வல்லே ஒடிந்தது கொடியல் காணா ஒல்லொலிக்கடல் போல் ஆர்த்தாள் வீரமா கால கேண்மோ வேதனே ஆதி விண்ணோர் ஆறும் வந்தாசிகூறாகிளமும் மாழுகின்ற சூரனாம் எமது முன்னோன் தோளிடை உயிப்பக் கொண்டு பேருவன் இவளையோராய் விளக்கினை பேதை நீரா தடுத்திடல் முறையதென்றால் தாரகந்தானை வீரர் அடித்திடிப்படுப்பர் கண்டாய் அன்றியும் யானே நின்னை எடுத்த நன் மிசைவன் துய்க்கின் இரும்பசி உலவாதென்னா விடுத்த நன்பிந்து போதி விழிபுரேல் எழியை என்றாள் பாதகீனைய மாற்றம் பகர்தலும் வீரன் கேளா வேதியின் நெனது சூலப்படையிற எரிந்தேன் நின்னை மாத நாடாது நின்றேன் மற்றதை உணர்ந்து வல்லே போதியால் இவளை விட்டு போக்கலை கரத்தே என்றான் என்றலும் கொடியல் கேளா ஏங்கிவன் வாழுமின்றி நின்ற நன் இவனுடைய போர் நேருதல் நெறியதென்றால் அன்றியும் இவனை வெல்லல் அரிதினிச் சசியைக் கொண்டு சென்றிடல் துணிபாமென்னா திரும்பினள் சேடி தன்பால் துன்முகியாகி நின்ற துணைவிதன் சிறைப்பட்டுள்ள பொன்மிகும் யானர் மேனி புலோமசெய்தனைத்தான் பற்றி கொன்மலியம்பொன்மேருக்குவட்டினை கொடுப்போங்காலின் வன்மையினோடு கொண்டு மறிமுகத்தணங்கு போனாள் போகலும் ஐயன் பொறுணரில் தலைவன் பாரா ஏகுதி போலும் நில்லென்றெய்தியே உடைவாள் வாங்கி சேகுரு மனத்தாள் கூந்தல் செங்கையால் பற்றி ஈர்த்து தோகையை தொட்டத் கையைத் துணித்தனன் விண்ணோர்த்துள்ள இருட்டுரு பிலத்துற்றோரை எடுத்து வெள்ளிடையிட்டென்ன மருட்டுருமதியலாகி வருந்திய சசியன் பாளை அருட்டிரத்தோடு வீடு செய்து பின்னவுணமாதை உருட்டினன் தனது தாழால் உருமென உதைத்துத் தள்ளி அயமுகி வீழ்தலோடும் அழுங்கியே அயலின் நின்ற வயமெகு துன்முகத்து மங்கைதன் கரத்திலொன்றை செய்யிறரு சசியை நீயும் தீண்டினை போலுமென்னா துயல்வரு தொடையல் வீரன் துணித்தனன் சோரி பொங்க மதத்திடு துன்முகி வன்கை வாழினான் சிதைத்திடுமுயன் உடைச்சேனை காவலன் உதைத்தனன் அனையளும் ஓவென்றே உளம் பதைத்தனள் புலம்பியே படியில் வீழவே